உங்களுக்கு நான் கூறட்டுமா அவன் ஒற்றை கண் உடையவன் நிச்சயமாக அவன் தன்னுடன் சொர்க்கம் போன்றதையும் நரகம் போன்றதையும் கொண்டு வருவான் ஆனால் அவன் சொர்க்கம் என்று கூறுவதுதான் நரகமாக இருக்கும் என்று நபி சொல்ல கூறினார்கள் புகாரி மூன்று மூன்று மூன்று எட்டு முஸ்லிம் இரண்டு ஒன்பது மூன்று ஆறு